172 பங்கு முதல் மனிதர் அவர்தான் கொலையை முதன் முதலில் செய்தவர் என்று நபி அலிஹுல் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்று முஸ்லிம் ஒன்று ஆறு